ஹதீஸ் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஆயிஷா ராதி அவர்கள் கூறியதாவது நபி சலாஹி அவர்கள் தொடுபவர்களாக இருந்தனர் அவர்களது இரவு தொழுகையாக இருந்தது அத்தொழுகையில் ஒரு சஜாவை உங்களில் ஒருவர் ஐம்பது வசனங்கள் ஓதும் நேரம் நீட்டுவார்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் இரண்டு ரக்காதுகள் தொடுவார்கள் தொழுகைக்கு அழைக்க அவர்களிடம் வரும் வரை வளப்பதம் சாய்ந்து படுத்திருப்பார்கள்